আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ আমরা তাকে প্রশংসা করি, তাকে মহিমান্বিত করি, তাকে পবিত্র করি এবং তার উপর ঈমান আনি এবং তার উপর দরুদ পাঠ করি। আমরা আল্লাহর কাছে বিপদ, দুঃখ এবং আমাদের আমল থেকে কোনো খারাপ কাজ থেকে আশ্রয় চাই। তার জন্য কোনো কথা নেই, তার জন্য لا اله الا الله لا اله الا الله واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا و مولانا محمدًا عبده ورسوله صلى الله على طيب الامم عدوا ال وصحبه وسلم وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارث وتعالى في محكم التمثيل والفرطان المزيد والفرطان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنى عشر شهرا بكتاب الله بكتاب الله يوم خلق السماوات والأرض مهى اغفات الارم الى اخر الايات صدق الله مولانا امين وصدق رسوله النبي الكريم وانا احو على ذلك من شاهدين وشهيدين والحمد لله رب العالمين وقال نبينا محمد صلى الله عليه وسلم الا على كل شيء من امر الجاهليه ால் இன்றைய பிரச்சனை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணை அன்றவன் வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாறு தவறுவதோடு அருசன்மையாக இந்த உலகத்திற்கோர் வம்மத்தாகவும் அருப்படையாகவும் மனித சமுதாயத்திற்கெல்லாம் நேரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அவ்வாச புத்தகாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட இரு எவருடைய உள்ளத்திலே நாம் மதிக்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் இமாம்கள் இன்னும் யார் யாரெல்லாம் அந்த பெருமானர் செல்லுரை செல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹா உடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகலாம் புனிதம் நிறைந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய அருள் நிறைந்த மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே ஆரம்பமாக அல்லாவுடைய சூழும் எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டிய வைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றார்களோ ஏவியிருக்கிறார்களோ ஒதுபி எங்களுக்கு கட்டளை அப்படியாப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுத இந்த உலகத்திலே தன்னை பாதுகாத்து வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல பல காரியங்கள் நல்ல பல அமல்கள் நம் அத்தனை பேர்களுடைய அல்லாஹ் கைப்பற்றி அது புரிவானு பின்னால் பெரியவர்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே படைத்தானோக்கான லட்சக்கணக்கான வசுக்களில் மிகச் சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறேன் என்று எந்த அளப்பு சொன்னானோ காலையிலே சூரியனை எந்த அரப்பு உழிக்கச் எ மாதங்கள் இருக்க வேண்டும் ஒரு மாதத்திற்கு எத்தனை வாரங்கள் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்துவிட்டான் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே ஒரு வருடத்திற்கு மாதங்கள் பன்னிரண்டு தான் இருக்க வேண்டும் என்பது இது எங்களுடைய உங்களுடைய கருத்து அல்ல பெரியவர்களே இது சொல்லிக் காட்டிருக்கான் இந்த கணக்கின்படி அல்லாவுடைய நியின்படி ஒரு வருடத்திற்கு மாதங்கள் அல்லாஹ் காதங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வருடங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு வருடத்தில் இத்தனை மாதங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்திருக்கியமான சகோதரர்களே பெரியவர்களே மாதங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பன்னிரண்டு மாதங்களை ஆட்டிவிட்டு நான்கு மாதங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றான் எந்த ரத்து ஆலமின் பன்னிரண்டு மாதங்களை ஏற்படுத்தினானோ அதே அந்த ரத்து ஆலமின் அல்லா அந்த பன்னிரண்டு மாதங்களிலே சிறந்த நான்கு மாதங்கள் இருக்கின்றன நீங்கள் அமல்கள் செய்வதன் மூலமாக நல்ல பல காரியங்கள் செய்வதன் மூலமாக சரக்காசை பெற்றுக் கொள்வீர்கள் என்று எல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அந்த நான்கு மாதங்கள் சுருக்காக மாதம் அதே போன்று மகர்வத்துடைய மாதம் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பன்னிரண்டு மாதங்களை படைத்தரப்பு ஆளுநர் நான்கு மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஆனால் நாங்கள் நினைத்து விட கூடாது அந்த நான்கு மாதங்களிலே தான் அல்லாவுடைய என்று யாரும் நினைத்து விட கூடாது பன்னிரண்டு மாதங்களை படைச்சு அதில் நான்கு மாதங்களை விசேஷமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த விசேஷமான நான்கு மாதங்களிலே கொஞ்சம் நன்மைகள் கூடுதலாக இருக்கும் ஒரு அடியால் செய்யக்கூடிய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான்கு மாதங்கள் தான் சிறந்த மாதங்கள் என்று சொல்லி அடுத்த மாதங்களை புறம் தள்ளுவது அடுத்த மாதங்களிலே நல்ல மன்களை குறைத்துக் கொள்வது அடுத்த மாதத்திலே அது ஒரு வழக்கத்தில் இல்லாத மாதம் அது ஒரு ரம்மஸ் இல்லாத மாதம் என்றெல்லாம் சொல்வது இது தவறான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் நாங்கள் கூடிய இந்த மாதம் மாதம் மாதம் என்று சொன்னாலே சிலருடைய கருத்து இது பறக்க தற்ற மாதம் இதுல அல்லாவுடைய ரம்ம திறங்காத மாதம் இது ஒரு ரமத்துடைய பார்வையை விட்டு தூரமான ஒரு மாதம் இது பழக்கத்திலே இல்லாத ஏதோ ஒரு மாதம் என்று எங்களிலே சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கனியமான சகோதரர்களை பெரியவர்களே சபருடைய மாதம் சிறப்பான மாதம் இந்த சபருடைய மாதத்திலேதான் இஸ்லாமிய வரலாறுகளை புரட்சி பார்த்தால் அதிலே ஏராளமான இஸ்லாமிய வரலாறுகள் வளர்வதற்குண்ட காரணையோ வரலாறுகள் இந்த சபருடைய மாதத்திலே நான் நடந்திருக்கின்றன சகோதரர்களே பெரியவர்களே இந்து சிலருடைய கருத்தில் சபருடைய மாதம் வந்தால் திருமணம் திருமணங்களை நடாத்தி வைக்க கூடாது புது வீட்டிற்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது கண்ணியமான சகோதரர்களே இதுவெல்லாம் எங்களுடைய சமூகத்தை மத்தியிலே பரவியிருக்க கூடிய தவறான கருத்துகள் மாதம் ஒரு தனியனுடைய மாதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் துண்டிக்கப்பட்ட மாதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கண்ணியமான சகோதரர்களே ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் காலங்களுக்கு இயற்கை இருந்தால் தபருடைய மாதத்தை குறை அது ஒரு காலம் அந்த காலத்திற்கு நாங்கள் ஏசுவதாக அது ஆகிவிடும் சகோதரத்திலே பெரியவர்களே அல்லாசு புதுச்சியில சொல்லுகின்றான் மகன் என்னை தெரியுமா காலத்திற்கு ஏசுவதன் மூலமாக என்னை நோவினைப்படுத்துகிறான் காலத்திற்கு மாதத்திற்கு ஏற்றுவதன் மூலமாக அது ராமத்தில் இல்லாத மாதம் இதுல பழக்கத்தில் இல்லாத மாதம் மாதத்திலே எந்த நல்ல மனித செய்ய கூடாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் நாங்கள் ஏதோ ஒரு கணக்கிலே எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லவு செல்ல மன்னர்கள் காட்டி தராத விடயங்கள் சொல்லி தராத எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறோம் அல்லா அதே புல் கொடுக்க நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்ல மன்னர்கள் விலங்கு மகள் என்னை நோவினைப்படுத்துகின்ற ஏற்றுவதன் மூலமாக மாதங்கள்லாத மாதம் என்று சொல்வதன் மூலமாக சொல்லுகின்ற சகோதரர்களே பெரியவர்களே இந்த சபருடைய மாதம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் சில பழைய காலத்திலே அதாவது மூதாட்சியர்கள் இவருடைய வயலிலே முதிர்ந்தவர்கள் பல கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய வயலிலே மூத்தவர்கள் அவர்களிடத்திலே சில மூட நம்பிக்கைகள் இஸ்லாம் காட்டி தராத சில மூட நம்பிக்கைகள் அதிலே ஒன்றுதான் இந்த சபருடைய மாதம் வரக்கட்சாத ஒரு மாதம் இந்த சப்பருடைய மாதம் வரக்கட்டு ராமக்கு இல்லாத ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரங்களே பெரியவர்களே சில மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டார்கள் சில மூட நம்பிக்கைகளை இதுதான் மார்க்கம் என்று சொல்லி இதுதான் காட்டி தங்க வழிமுறை என்று சொல்லி எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அது மார்க்கம் அல்ல அது வெறும் மூட நம்பிக்கைகள் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அந்த ஆரம்ப காலத்திலே கட்சிக்கு ஒம்ராவுக்கும் செல்வதற்காக வேண்டி கட்டி விட்டார்கள் என்று சொன்னால் எஹராமுடைய ஆடையை அணிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு மூட நம்பிக்கை அவர்களுடைய பீட்டுடைய முன் உள்ள வரவும் கூடாது வெளியே போகவும் கூடாது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட மூட இஸ்லாம் காட்டித்தராத ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் மின் வாசல் உள்ளே வருவார்கள் மின் வழியாக வெளியே போவார்கள் முன்னால் உள்ள வாக்கலை பயன்படுத்த மாட்டார்கள் இது ஒரு மூட இதை இஸ்லாம் சமர் தெரிந்தது لذلك يقول الله القرآن لديه آياتي ركزين دعاني وليس البرر بأن تأثو البعوت من مهورها ولا جن البرر من استقار وأثو البعوت من أبوامها الله القرآن المولماء كتبت لديه مونا نملك إليه إلند مككة لديه إيران وليجين بككة جلت لديه كتبت لديه نينجل ونجل ونجل ونجل ونجل ونجل ونجل ونجل எஹ்ரான் கட்டிய நிலைமையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையை கட்டிய நிலைமையிலே அல்லாஹுடைய வசனம் வருகிறது இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய முன்வாசலை விட்டு விட்டு பின்வாசல் வழியாக நீங்கள் வந்து போக வேண்டாம் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே மூட நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தெளிவை உண்டாக்கிவிட்டார் தெரிய சே பெரிய அதே போன்று ஏராளமான சம்பவங்கள் அகிகள்நாயகம் அண்ணவர்களிடத்துல ஒரு பெண்மணி வருகிறார்கள் சாஹிபுர் ரபி ஆலி அல்வாஹு அவர்களுடைய மனைவி சாஹிபுர் ரபி ஆ ரீ அல்வாஹு அவர்கள் போரில ஷகிதாக்கப்பட்ட ஒரு சகா கொஞ்ச பின்னால மனைவி வருகிறார்கள் இரண்டு பெண் பிள்ளைகளை கூட்டி கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் என்னுடைய கணவர் அவர்கள் உகது போரிலே சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் இந்த இரண்டு குழந்தைகளையும் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய குழந்தைகள் தான் இந்த இரண்டு பேர்களும் ஆனால் இவர்களுடைய தந்தை எந்த விட்டு செல்லவில்லை சொல்லிவிட்டு சொல்கிறார் சொத்து இறந்ததுதான் ஆனால் இந்த பிள்ளைகளுடைய சிறிய தந்தை அதை அபகரித்து கொண்டார் எப்போது என்னுடைய கணவன் வபாசாகினாரோ அப்போது என்னுடைய கணவனுடைய சகோதரர் சொல்லும் அகரித்து சகோதரர்களே பெரியவர்களே அந்த காலத்திலே இணைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய சொந்த சகோதரன் மௌத்தாகினால் அவருடைய சொத்துகள் அனைத்தையும் அடுத்த சகோதரன் எடுத்து வேண்டும் என்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ால் அவர்களுடைய மனைவி வந்து சொன்னார்கள் யார சூலல்லா என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்னிட வசதி இல்லை உடனே அல்லாஹ் நல்புராடைய வசனத்தை இறக்குகின்றான் அல்லாஹல் வசனத்தை இறக்கிவிட்டார் யூ சிக்கும் என்று சொல்லக்கூடிய வராச என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் இறந்துவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எப்படி பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வராசத்துடைய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் ஒரு சகோதரன் வபா தாக்கி அவருடைய முழு சொத்தையும் அடுத்த சகோதரன் சொந்த கொண்டாட முடியாது அடுத்த சகோதரன் அபகரித்துக் கொள்ள முடியாது அது பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் அது மனைவிக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வராசத்துடைய பாடத்தை ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்துகின்றார் கண்ணியமான சகோதரர்களே அது ஒரு மூடநம்பிக்கை சகோதரன் இன்றைக்கு இதே போல எங்களுடைய காலங்களை இந்த நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை எடுத்து பார்த்தா நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்த காலம் என்று சொல்கிறோம் பல ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்கிறோம் நவீன கருவிகள் உண்டாக்கப்பட்டு விட்டது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்று நாங்கள் எங்களுடைய பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காலத்திலும் கூட சில மூட நம்பிக்கைகளை நாம் எங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சில மூட நம்பிக்கைகளை நாம் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை இதுதான் இஸ்லாம் இதுதான் இந்த மூட நம்பிக்கை இஸ்லாம் என்று நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்க கூடிய மூட நம்பிக்கைகளை முதலாவதாக இல்லாமல் ஆக்க வேண்டும் நாயகம் செல்லவா உலைவு செல்ல மன்னர்கள் சொன்னது போல அவர்கள் செய்து காட்டியது போல இன்று சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானர் சொல்லலாம் செல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் யார் வேணுமென்றி என்னுடைய நான் சொன்னேன் என்பதாக ஒரு விடயத்தை சொல்கிறாரோ அவர் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் பெருமானால் செல்லவாஹலை செல்ல மன்னர்கள் கண்ணியமான சகோதரர்களே இங்கு எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே எங்களுடைய குடும்பங்களிலும் கூட சில மூட நம்பிக்கைகள் பெருமானால் சொல்ல விடாமல் காட்டி தந்தது போல சில மூட நம்பிக்கைகள் சில மூத்தவர்கள் வயதிலே மூத்தவர்கள் பல ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள் இந்த சபருடைய மாதத்திலே எந்த அந்த கிடையாது காலத்துல மூட நம்பிக்கைகளிலும் இதுமொரு என்ன என்று கேட்டால் காப குல்வாவை நிர்வாணமாக வந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்திலே நிர்வாணமாக ஆடை இல்லாமல் வளம் வந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இவர்கள் கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா ஆடையை களைந்துவிட்டு சவாப் செய்வதற்குண்டான காரணத்தை சொல்லுவார்கள் எப்படி தெரியுமா நாங்கள் இந்த ஆடையை உடுத்துக் பாவத்தில் ஈடுபட்டோம் எனவே நாங்கள் எல்லாவிடத்திலே சௌபா செய்வதாக இருந்தால் கலத்தி வெற்றி கொண்டு வேண்டும் என்று காணப்பட்ட சகோதரர்களே அல்லாமல் குரானுடைய வந்தனத்தை இறக்கி அந்த மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டுகின்றார் அந்த மூட நம்பிக்கையிலே இருந்தவர்களுக்கு அல்லா முடிவை ஏற்படுத்தி கொடுக்கிறான் புது பள்ளிக்கு நீங்கள் அல்லாவுடைய பைசிக்கு வீட்டுக்கு நீங்கள் நுழைந்தால் அல்லாஹுடைய வீட்டின் மக்கள் நீங்கள் சென்றால் தாகத்துள்ளாவாக இருந்தாலும் சரி ஏனைய பள்ளி இருந்தாலும் சரி புது வீணத்தக்கும் இந்த புள்ளி மத்திரின் அழகான முறையில ஆடைகளை அணிஞ்சு கொண்டு போகும் அழகான முறையில் ஆடைகளை அழிந்து கொண்டு செல்லுங்கள் என்ற ஆயத்தை அல்ல முடிவு கட்டகின்ற சகோதரர்களை பெரியவர்களே இந்த மூட நம்பிக்கையால் அனைத்தையும் விளங்கிய நபிகள் நாயகம் செல்லவ்வா உலைகள் செல்ல மன்னர்கள் கடைசி அஜ்ஜிலே சொன்னார்கள் அஜது என்று சொல்லக்கூடிய கடைசி அஜிலே அரவாவுடைய நாளையிலே சொன்னார்கள் ஒரு உதயத்தை பல நீண்ட உபதேசங்கள் செய்திருக்க ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள் அந்த மடமை கால மக்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அவர்கள் மூட நம்பிக்கைகளாக எதையெல்லாம் நினைத்து கொண்டார்களோ அத்தனை செயல்களையும் நான் என்னுடைய காலத்து கீழாக போட்டு விரித்து விட்டேன் என்னுடைய காலுக்கு கீழால் அவைகள் புதைக்கப்பட்டு விட்டன இனி யாரும் அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுடைய இன்று கவலையான விதயம் என்ன என்று சொன்னால் சபருடைய மாதம் வந்து விட்டால் இருந்த திருமணங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன நடக்க இருந்த திருமணங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன ஒருவர் ஒரு வீரை கட்டிவிட்டு தபருடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருக்கு குடிபோகமாட்டார் என்று பார்த்து கொண்டிருப்பார் துண்டிக்கப்பட்ட மாதம் இந்த தபருடைய மாதத்திலே எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லுவார் தனியமான சகோதரங்களில் என்னுடைய சமூகத்திலே நிறைய பேர்கள் நிறைய பெண்மணிகள் கூட சில விஷயங்களை சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா என்னுடைய மகள் இந்த மாதத்திலே பிள்ளையை பெற்றெடுக்க கூடாது குடும்பத்திலே பிள்ளைகள் வெளிப்பட மாட்டாது என்று சில மூதாதையர்கள் எங்களுடைய சில தாய்மார்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் தனியமான சகோதரர்களை அது மட்டுமல்ல காகம் கட்டுகிறது என்று சொன்னால் சாகத்துட நம்பிக்கை வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் சாகம் கத்தினால் வீட்டுக்கு விருந்தாளிகள் கண்ணியமான சகோதரர்களை யாரு சொல்லி தந்தது இதெல்லாம் நாயகம் செல்லவா உலைவர் செல்ல மன்னைய வாயினால் மொழிந்தார்களா அவர்கள் காட்டி தந்தார்களா கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே ஆந்தை கத்துகிறது என்று சொன்னால் அது மரணத்திற்கான அறிகுறி என்று சொல்லுவார்கள் ஆந்தை கத்தினால் மரணம் ஏற்பட போகிறது குடும்பத்திலே என்று சொல்லுவார்கள் சகோதரர்களே தவருடைய மாதத்திலே திருமணங்களை முடித்து வைக்க மாட்டார்கள் தொற்று நோய் இருப்பதாக சொல்லுவார்கள் இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது ஆனால் சிலர்கள் சொல்லுவார்கள் தொற்று நோய் இருக்கிறது இஸ்லாத்திலே தொற்று நோய் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் இருப்பதாக ஒரு இடத்திலும் சிலர்கள் பறவைகளுடைய ஜோசியத்தை பார்ப்பார்கள் கிளியுடைய ஜோசியத்தை பார்த்து அவர்கள் பயணங்களை அமைத்துக் கொள்வார்கள் எங்களுடைய மக்களிலும் கூட இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே கிளியை வைத்து ஜோசியம் பார்ப்பார்கள் அந்த கிளி வலது பக்கத்துக்கு நடந்தால் ஒரு விடயம் இடது பக்கம் நடக்குமாக இருந்தால் அது ஒரு கெளிமையான விடயம் என்று நினைக்கக்கூடிய அளவிலே கிளி ஜோசியம் பார்ப்பார்கள் பறவை சகோதரம் பார்ப்பார்கள் சகோதரர்களே இதெல்லாம் அதாவது உட்பூசப்பட்ட மூட நம்பிக்கைகள் விதைகள் அனைத்தையும் நாம் விடுபட வேண்டும் சகோதரர்களே பெரியவர்களே இன்னும் ஒரு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விடயம் ஏதாவது ஒரு பயணம் போகக்கூடிய நேரத்திலே நடந்து கோயக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கூனை முன்னாள் பாயும் என்று சொன்னார் ஒரு பூனை முன்னால் பாயும் என்று சொன்னால் இது கெட்ட சமூகம் என்று சொல்லுவார்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளக் கூடாது என்று சொல்லுவார்கள் பூனை முன்னால் குறுக்கிட்டு விட்டது எனவே இந்த பயணத்திலே பயிரில்லை பறக்கற்கில்லை என்பதாக சொல்லி அந்த பிரயாணத்தை இடைநிறுத்தி கொள்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே இது பெரிய மூட நம்பிக்கைகளிலே ஒரு மூட நம்பிக்கை கண்ணியமானவர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கால் இத விடுகிறார் ஒரு பயணத்திலே ஒரு பயணத்திலே கால் தவறி விழுந்து விடுகிறார் என்று சொன்னால் இணைக்கிறார் ஏதோ ஒரு தடங்கள் வரப்போகிறது என்னுடைய அந்த போகக்கூடிய பிரயாணத்திலே ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது என்று சொல்லி பிரயாணத்தை முடித்து கொள்வார் கண்ணியமான சகோதரர்களே இவைகள் அனைத்தும் மூட நம்பிக்கைகள் அனைத்தை விட்டும் நாம் விடுபட வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே புதன்கிழமை வந்தால் சொல்லுவார்கள் புதன்கிழமை பறக்கத்தில் புதன்கிழமையிலே பயணம் போகக்கூடாது சிலர்கள் சொல்லுவார்கள் செவ்வாய்கிழமை குளிக்க கூடாது கண்ணியமான சகோதரர்கள் இவைகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் சமூகத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் கண்யமான சகோதரர்களை புதன்கிழமை நாளைக்கு இமாம்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு கிதாபைப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய ஒரு இமாம் ஒரு சாது பாடம் நடாத்துவதற்கு ஒரு தருத்தை ஒரு பாடத்தை நடாத்துவதற்கு விசார்ட் பண்ணக்கூடிய நாள் அது புதன்கிழமை நாளாகத்தான் இருக்கும் பெரும்பான்மையான இடங்களிலே புதன்கிழமை நாளையிலே தான் ஆரம்பித்து வைப்பார்கள் புதன்கிழமை இமாம் அபூஹிபா ரஹத்து அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் வருடத்திலே ஒரு புதன்கிழமை தான் இருக்கிறது என்று வருடத்திலே ஒரு புதன்கிழமைதான் இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த புதன்கிழமையிலேதான் நான் என்னுடைய நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் என்று சொல்லி காட்டுவார்கள் வருடத்தில் ஒரு புதன்கிழமை அப்ப எவ்வளவு பரக பொருங்கிய ஒரு நாளாக அந்த புதன்கிழமை இருக்கும் ஆனால் இன்று சொல்லுகிறார்கள் புதன்கிழமையிலே பிரயாணம் போகக்கூடாது அதிலும் மிக விசேஷமாக ஒரு விஷயம் கப்படைய மாதத்திலே கடைசியாக தப்போடைய மாதத்திலே கடைசியாக வரக்கூடிய புதன்கிழமை ஒதுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள் கடைசி புதன்கிழமை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எங்கே குரானுடைய குரானிலேயும் வரவில்லை ஹதீசிலேயும் வரவில்லை இப்படியான மூட நம்பிக்கைகள் சகோதரர்களே பெரியவர்களே புதன்கிழமை நாள் மிக விசேஷமான ஒரு நாள் மூலமாக ஆரம்பித்து வைப்பதன் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார் கனியமான சகோதரர்களை எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை இல்லாமல் குறிப்பாக தப்புடைய மாதத்தை பற்றி உண்டான தப்பான அபிப்பிராயம் சபருடைய மாதத்தை பற்றி உண்டான தப்பான அபிப்பிராயத்தை உள்ளத்திலே எடுத்து வீசி விடுங்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களை சொன்னார்கள் என்பது இப்னாத்திலே கிடையாது அதே போல பறவை என்பதும் கிடையாது ஆண்மை தகுளம் என்பதும் கிடையாது மாதம் மாதமும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இந்த சபருடைய மாதத்தை பற்றி உன்னான தப்பான அபிப்பிராயங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அதை கலைந்து விடுங்கள் கண்ணியமான சகோதரர்களை அன்று ஒரு காலத்திலே அன்றிமான காலத்துக்கு பின்னால சில நாட்களுக்கு பின்னால சௌவாலுடைய மாதம் ஒரு மாதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த அரேபியர்கள் பின்னால வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே சொன்னார்கள் சௌவாலுடைய மாதம் பறக்க ஒரு மாதம் அது பீடையுடைய ஒரு மாதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் திருமணம் முடித்தது செவ்வாறு மாதத்தினே அந்த செவ்வாறு மாதத்தை பீடையுடைய மாதம் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் இன்று சப்பருடைய மாதத்தை பீடையுடைய மாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னை திருமணம் முடித்தார்கள் சிலர்கள் சொன்னார்கள் இந்த தனியன் குடித்த மாதத்திலே பறக்கத்துகள் துண்டிக்கப்பட்ட செவ்வாலுடைய மாதத்திலேயா உங்களை நபிகள் நாயகம் செல்லவாஹலை மன்னவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று ஏலனமாக பேசினார்கள் அவர்கள் அதே அந்த சௌவாறு மாதத்திலேதான் நபன் செல்லல்லாஹு அடைவன் செல்லம் அன்னவர்கள் என்னோடு இல்லற தொடர்பை இல்லற உறவை ஆரம்பித்தார்கள் கணியமான சகோதரே பெரியவர்களே அப்போ அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள் நபர் நாயகம் செல்லு செல்லம் அன்னவர்களுடைய மனைவி என்ன விட சிறந்தவர்கள் யாரு வைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஏன் கேட்டார்கள் தெரியுமா நாங்கள் கேள்வி அறிவித்தவர்கள் சிறப்பாக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி பத்து அதிசகளை அறிவித்தவர்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே தூரத்து நூறுல சிறப்பாக்கப்பட்டார்கள் கண்ணியமான சகோதரர்களே புகாரியுடைய விரிவுரையாளர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா ரவி அல்லா முத்தாலா அண்ணா அவர்களை இந்த இஸ்லாத்திற்கு நல்ல தர்மங்களை நல்ல காரியங்களை செய்தவர்கள் யாரும் அவர்களை விட நல்லத இந்த இஸ்லாத்திற்கு செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் தான் ஆயிஷா ரவி அல்லா முத்தாலா அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாக சகோதரர்களே என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய மாணவர்களாக திகழ்கிறார்கள் மாமேடைகள் இவர்கள் சாதாரணமானவர்கள் பெரும் பெரும் முகத்தி இவர்கள் யார் அல்லா அவர்களுடைய மாணவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுக்கிறான் அவர்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே நசப் என்று ஆயிஷா நாய்க்கு ஒரு பேரை சொல்லுவார்கள் கபிகள் நாயகம் செல்லம் செல்லம் அண்ணவர்களை அபூபக்களுக்கு வைத்தவர்கள் ஆயிட்டார் அலி அல்லாஹு அவர்கள் அதற்கு தான் சொல்லுவார்கள் கபிகள்நாயகம் செல்லம் செல்லம் அண்ணவர்களை பரம்பரையை பாடமிட்டு வைத்தவர்கள் எவ்வளவு சிறப்பை எல்லாம் நாயகம் அவர்களுடைய வீட்டிலே தான் அடக்கமும் செய்யப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு கண்ணியமானவர்களை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார் இவ்வளவு சிறப்புகளையும் உடைய ஆயிஷா நாயகி சொன்னார்கள் அந்த நேரத்திலே என்னை விடூல் யார் இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு அண்ணவர்கள் திருமணம் முடித்தது சவால் நயமாக இவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டு சிறப்பித்து கூறப்பட்ட ஆயிஷா அநாயகி சொல்வார்களாக இருந்தால் நம்பத்தானே வேண்டும் நம்பினார்கள் அதற்கு பின்னால் முடிவெடுத்தார்கள் சவாலுடைய மாதமாக இருந்திருக்குமானால் நபிகர் நாயகம் செங்கம்மா உலக செல்லமன் அவர்கள் அந்த ஆயுஷா அவர்களை திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள் அந்த மாதத்திலே தெனியமான சகோதரர்களே அது சவாலுடைய மாதம் மத்திலே மாதத்திலே திருமணங்களை நடாத்தி வைக்க மாட்டோம் திருமண அதாவது போதுகள் எல்லாம் இந்த மாதத்துல ஓய்வாங்கி இருக்கிறது பார்க்கிறோம் ஏன் சபருடைய மாதம் திருமணங்கள் எடுக்க கூடிய மாதம் அல்ல சபருடைய மாதம் ராமத்துகள் துண்டிக்கப்பட்ட மாதம் திருமணம் முடித்தால் அவர்களில் அவர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களிடத்தில் இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகாது என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த திருமணங்களை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறோம் கனியமான சகோதரர்களே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்நாட்டுடைய மிகப்பெரிய வெற்றி அமைந்தாரணங்கள் சில விடயங்கள் இந்த தப்படைய மாதத்திலேதான் நடந்திருக்கிறது முடித்துக் கொள்கிறேன் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே தெளிவுபடுத்துகிறேன் தப்பருடைய மாதம் எவ்வளவு சிறப்பான மாதம் என்பதை உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லலாமே நினைக்கிறேன் தனியமான சகோதரர்களே பெரியவர்களே முதன்முதலாக நடந்த யுத்தம் பதுருடைய யுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம் மத்தியிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் பதருடைய யுத்தம் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த பதருடைய யுத்தத்திற்கு முன்னால இன்னும் ஒரு யுத்தம் அபுவா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது நடக்கமீத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அபுவா என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடந்த மாதம் தப்புடைய மாதம் அதே போல தனியமான சகோதரர்களே சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்ற மாதம் தப்பருடைய மாதம் அதே போன்று கைபிள் பக்கத்தை கைப்பற்றிய மாதம் அந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் இல்லை என்று சொன்னால் அவுவளை மரணித்து செய்ய மாட்டான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிறப்பு முறைகளாக அமைந்த ஒரு நிகழ்வு மக்காவத்திலேதான் சகோதரர்களை பெரியவர்களே அதே போன்று இரண்டாம் ஆண்டு சப்பர் மாதத்திலே தான் அவர்களை அனுப்பி எமன் நாட்டை வெற்றி அவர்களை தலைவர்களாக தலைவராக நியமித்து எமர்நாட்டை வெற்றி கொண்டார்கள் சகோதரர்களை அதே போன்று லஹாக்கி லஹாபுரியார்கள் பலு கிலாப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினருக்கு மத்தியிலே அனுப்பினார்கள் பெருமானா செல்லாம் செல்லமன் அவர்கள் அவர்கள் போய் அந்த பலு கிலாப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை வெட்டி கொண்டு திரும்பிய மாதம் இந்த தப்போடைய மாதம் தெனியமான சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹல் வெற்றி இந்த தபருடைய மாதத்திலேதான் கிடைத்தது தெனியமான சகோதரர்களை பெரியவர்களே அது மட்டுமல்ல இந்த சிலர்கள் திருமணங்கள் நடாத்த கூடாது என்று சொல்லக்கூடிய சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கதிகள் நாயகம் செல்லவர்கள் மாதத்திலே அலி அல்லா சாரா அவர்களுடைய நிகா நடந்தது மாதத்திலே கணியமான சகோதரே பெரியவர்களே ஆனால் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய அவர்கள் நபிகள்நாயகம் செல்லா மொழிவு செல்ல மன்னால் ஆரம்ப கட்டத்திலே நபிகள் நாயகம் செல்லிவு செல்ல மன்னர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால என்று சொல்லக்கூடியவரை திருமணம் முடித்திருந்தார்கள் சொல்லி அவர்கள் பிரிந்ததற்கு பின்னால நபிகள் நாயகம் செல்லலாம் மொழி செல்ல மன்னர்கள் திருமணம் முடித்தார்கள் அவர்களை கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் தான் திருமணம் முடித்து வைத்தோம் கபிகள் நாயகம் செல்லல்லா முறைகள் செல்ல மன்னர்களுக்கு நாங்கள் கண்ணியமான சகோதரர்களே இந்த தப்பியுடைய பிரிவுரைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை கபிகள் நாயகம் செல்லல்லா முடிவு செல்ல மன்னர்கள் திருமணம் முடித்தது இந்த தவறுடைய மாதத்திலே மாதத்திலே தான் அந்த திருமணத்தையும் முடித்தார்கள் மட்டுமல்ல அவர்களுடைய ஈழ கொழுந்து என்று வரணித்த பாத்திமா வெளியல்லாத்தாளா அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு பாத்திமா வெளியல்லாத்தாளா அன்பா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள் அந்த திருமணம் முடித்து வைத்த மாதம் இந்த தபருடைய மாதம் ஏன் அவர்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால் முகமது அவர்கள் ஒரு யுத்தத்திலே இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் வெற்றி கொள்ளாமல் திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் சொல்லக்கூடிய அளவிலே உயர்வு பெற்ற சஹாபின் ார்கள்ருடைய மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்ய கூடாது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சப்பருடைய மாதத்திலேதான் முத்தாலும் அவர்கள் இசாத்துக்குள்ள வந்தார்கள் இசாத்துக்குள்ள வந்ததற்கு பின்னால அவர்கள் செய்த போர்கள் எல்லாத்திலும் மிகவும் அதிகமான போர்களிலே வெற்றி பெற்றார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்த மாதம் இருக்குமானால் இது வணிக வெளியாகுத்தான அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்திலேயும் அல்லாஹ் தோல்வியை ஏற்படுத்தி ஆனால் அல்லாஹ் எல்லா யுத்தங்களிலேயும் வெற்றியை கொடுத்தார் மாதம் மிகவும் சிறப்பான மாதம் யாரும் குறை கூறாதீர்கள் மாதம் பறக்க மாதம் என்று சொல்லி நல்ல விடயங்களை தள்ளி போராதீர்கள் என்னுடைய அல்லாஹ் குதிர்சியிலே சொல்லி காட்டுகின்றான் ஆதமுடைய மகன் என்னை என்னை நோவினை செய்கிறான் எனக்கு ஏற்றுகிறான் எப்படி தெரியுமா காலத்திற்கு ஏற்றுவதன் மூலமாக எனக்கு நோவினை செய்கிறான் கண்ணியமான சகோதரிகளில் எனவே சப்பருடைய மாதம் அடுத்த சப்பருடைய மாதம் மட்டுமல்ல ஏனைய மாதங்களும் கூட எல்லாம் பரக்கத்துகள் நிறைந்த மாதங்கள் எந்தும்ரக்கத்து சுட்டிக்க நிறைந்த மாதம் மாதத்திலேதான் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகவும் அதிகமாக நடைபெற்றிருக்கின்றன எனவே சப்பருடைய மாதத்தை குறை கூறாதீர்கள் சப்பருடைய மாதத்தை பற்றி குறை கூறக்கூடியவர்களிடத்திலே நல்ல முறையிலே தெளிவுபடுத்துங்கள் எல்லாம் நம்ம இவர்களுக்கும் தோக்கி செய்வான அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக நாங்கள் செய்த பாவமான பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குமாக இருந்தால் அவைகளை மகற்றி விடுவாயாக எங்களுடைய உள்ளங்களை அவைகளை மகற்றி விடுவாயாக யார்லா உன் உனக்கு அடிப்பணிந்து உன்னை நினைத்து உன்னை எந்த நேரமும் பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து பணனி நம் அத்தனை பேர்களுக்கு நம்மை தாய் தந்தையர்கள் உட்கார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களையும் நீ பொருந்திக் அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கும் எங்களுக்கும் அதாவது இறுதி முடிவை நல்லதாக ஆக்கியது முடிவாயாக உன்னுடைய தரைத்தரும் திறப்பையினால் வாக்களை ஏற்றுக் கொள்வாயாம ஆனி நாமின்